வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை வாழ்க்கையில இன்பம் எது துன்பம் எது அல்லது வெறும் புகழ்ச்சி எது அப்படிங்கறத வேறுபடுத்தி பார்க்க கத்துக்கணும் எதுங்க உண்மையான இன்பம் நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் கிடைச்சு குடும்பத்தோட மகிழ்ச்சியா இருக்கிறது இன்பம்னு நினைக்கிறீங்களா அல்லது இந்த வாழ்க்கையில நம் எல்லா உடல்நலையும் பெற்று மகிழ்ச்சியா உறங்கி எழுந்திருக்கிற இன்பமா இருக்கிறீங்களா இன்பத்தை அப்படி நாம கொடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு அது திரும்ப கிடைக்கும் திரும்ப கிடைக்கும் அப்படிங்கறதுக்காகவே நாம அந்த இன்பத்தை கொடுத்தோம்னா நிச்சயம் கிடைக்காது நாம் எதையும் எதிர்பார்க்காமல் செய்யக்கூடிய நன்மைகளுக்கு நிச்சயம் எதிர்விளை உண்டு ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு இல்லையா அறிவியல் கூறும் இன்பம் கிடைக்கும் இல்ல நான் நட்காரியங்கள் செய்வது போல நடிப்பேன் எனக்கு இன்பம் கிடைக்கணும் அப்படின்னு சிலர் இருக்காங்க இல்லையா பெரிய பெரிய விழா அமைச்சு வந்து ஏழைகளுக்கு நான் உணவு வணங்குகிறேன் ஏழைகளுக்கு உடை வணங்குகிறேன் என்னுடைய பிறந்த நாளுக்கு ஆயிரம் பேருக்கு அன்னதானம் கொடுக்கிறேன் இதெல்லாம் அறம் இல்லைங்க அறம் கொடுக்கிறது இடது தெரியக்கூடாது நாம் செய்வதை நாமே மறந்துவிட வேண்டும் நான் இவ்வளவு நல்லது செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றது கூட ஒரு வகையில் அறமாகாது ஆகையினால நம்முடைய இயல்பாக அது வேண்டும் வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் அறம் செய்வதை கடமையாக நினைத்து நாம் செய்யணும் அப்படி செஞ்சோம்னா நமக்கு உண்மையான இன்பம் கிடைக்கும் மற்றவை எல்லாம் இன்பம் இல்லை அது துன்பம் அல்லது புகழால் கிடைக்கக்கூடிய பெருந்துயர் அந்த பெருந்துயர் நமக்கு வேண்டாம் இல்லையா அதை தான் வள்ளுவர் அழகாக செய்வதன் மூலமாக கிடைப்பது மட்டுமே உண்மையான இன்பம் அதனை தவிர்த்து மற்றவையெல்லாம் வெறும் புகழால் கிடைக்கக்கூடிய துன்பமே அப்படிங்கிற அந்த துன்பத்தை நாம் அடையாமல் நல்ல இன்பத்தை மட்டுமே வாழ்வில் ருசிக்க அறம் செய்து பழக திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் நான்கு அரண்வழியுறுத்தல் குரல்பது அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இள மீண்டும் குரல் அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இழ இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி